புராணத்தில் முப்பத்தி ஒன்பதாவது திருவிளையாளர் முப்பத்தி ஒன்பதாவது என்ன ரொம்ப அருமையான திருவிளையாடல் சொக்கநாத பெருமான் மதுரையிலே மதுரையை சார்ந்த இடங்களிலும் அறுபத்தி மூன்று விளையாடுகளை நடத்தியிருக்கிறார் அந்த அறுபத்தி மூன்று விளையாடுகளிலே ஒரு விளையாடல் அறுபத்தி நான்கு அறுபத்தி ஒரு திருவிளையாடல் மாமனாக வந்து வள குடைத்தது என்று பெருமான் வந்து ஆன்மாக்களுக்கு எப்படியெல்லாம் இருப்பா எப்படியெல்லாம் இருப்பா ஒரே ஒருவர் தான் சொன்னார் ஒரே ஒருவர் தான் சொன்னார் அப்ப நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் இப்படி சொன்ன ஒரே ஒரு பெரியவர் அப்பர் பாமிடம் அப்ப நீ அம்மை நீ என்பது ஆயிரம் ஆயிரம் பேர் பாடிக்கிறாங்க அன்புடைய மாமனும் மாமியும் நீ ரொம்ப வருத்தப்படுறது அக்காவுக்கு இவருக்காவது கல்யாணத்தை பத்தி ஏற்பாடே பண்ணல அக்காவுக்கு ஏற்பாடு பண்ணி நிச்சயார்த்தம் கூட நடந்துட்டது அவர் இது துணைவயிர் பிரிவுமே துணைவயிர் பிரிவு பிரிந்தார் பண்ணிட்டு தான் போவேன் சொல்லல கல்யாணத்தை விட நாட்டினுடைய கடமை முக்கியம்னு பிரிஞ்சாரு யாரு திலகவதியாருக்கு வர இருந்த கணவனாம் வர இருந்தா தொலாபி மீது ஏவிபடுது துணைவயிர் பிரிவு கழிப்பகையார் சென்ற பிரிவு தன்னுடைய துணைவருக்காக அரசனுக்காக சரி அடியு அக்காவுக்கு நிச்சயார்த்தம் வரைக்கும் பண்ணியும் மாமன் மாமியும் வரவேண்டியவங்க மாமன் மாமி இல்லை பெருமாணி நீ ஏன் அப்படி எங்களுக்கு மாமியா வரணும்னு நினைக்கிற அதனால ஊர்ல இருக்கவங்க வேணான்னு நினைச்சிட்டோப்பா அன்புடைய மாமனும் மாமியும் நீப்புடைய மாதரும் ஒன்போ இப்படி பேசிய ஒரே ஒரு பெரியவர் அப்பசாமியா ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ பணவும் உய்பனவும் தோற்றுவாய் நீ துணையா என் நெஞ்சம் துரப்பிப்பாயினி இப்பொன்னி இம்மணினி நீ இறைவன் நீ ஏறு ஊர்ந்த செல்வன் இந்த பாலு சொல்லாமே மாமனாக வந்து வரக்குறையுன்னா இப்பவே பல பாவம் செய்யறோம் இன்னும் பல பிரிவு எடுக்கணும் அதனால சொல்லிட்டு அன்புடைய மாமனும் மாமியும் இதுக்கெல்லாம் விளக்கம் வேணுங்கள என்ன திருமுறை விளங்கலை எனக்கு திருப்பனந்தாள் இப்ப இருந்த சுவாமிகளுக்கு முன்னிருந்தவங்க சொல்லிடு நினைக்கிறேன் அங்கதான் எல்லாம் கொஞ்சம் அடக்க விலைக்கு பன்னிர திருமுறையும் பொன் பண்ண சேரும் இப்படி அந்த அன்புடைய மாமனும் ஆவியும் என்று சொன்னால் இப்படி மாமனாக வந்து வள இப்பொழுது நாம் எண்ணிக்கோகிறோம் நேரலை மதுரை கழிக்கிறோம் தாமனாரிதழியார்தம் தமற்கண்பன் வறுமைப்பட்டோன் ஆமதான் முந்தைய மாதம் திருப்பாணம் நடத்தின போது என்ன படிச்சு தெரியுமா நம்ம வீடு வந்து இருக்க அவரை சொல்லணும்னு கேட்டு நல்ல வெளியா போய் தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமில்ல ஒரு வறுமையான ஆளு அவருக்கு உளவா கோட்டை நெல் அப்படியே கோட்டை கோட்டையா கொடுத்தது சொன்னமா ஆமாங்க ஆமாங்க அது வரைக்கும் சொன்னேன் இப்ப என்ன சொல்ல போறேன் என்று கேட்டா தேமனால் முல்லை தீந்தா திருதகை அதற்காக மாமனாக வந்த அமைப்பை சொல்ல போறோம் பாருதை சிறுதகை அதான் சின்ன பையன் என்ன சொன்னார் சிறுதகை எதிரொலியா இருக்கலாம் எதிரொலியா இருக்கலாம் ஐஏஎஸ் வந்திருக்காங்க புரிய வேணாமா எதனுடைய எதிரொலி அவங்களை பார்த்தா என்ன ஞாபகத்துக்கு வரணும் ஞாபகத்துக்கு வரணும் அங்கே என்ன வரணும் சண்டிகேஸ்வரன் ஞாபகத்துக்கு வயது அளவுல சிறியவர் தகுதியளவுல பெரியவர் எனவே சிறிய பெருந்தகையார் ஒரு சஸ்பென்சன் இதே மாதிரி இன்னொரு பெரியவரை சொன்னார் அவர் யார் அடுத்த மா தெரியக்கூடாது ரொம்ப அளவா போனா அழகா இருக்குது அழகா இருக்கு அப்பாண்டி நாட்டை சிவ லோகமாக்கு அப்பாடையன் ஆனந்தவார்கடலி என்று அருமையை சொல்றாரு இந்திரனே சாலும்கரி தென்னார்காடு மாவட்டத்துக்கு மட்டும் நம்முடைய மனோகரம் ரொம்ப அருமையா அது மாதிரி திருக்கோவில்களிலே அந்த மாதிரி வந்து கூடுமானவரை இதற்கு நான் சொல்றேன் மகேஸ்வர பூஜை கூட வேண்டாங்கிற மகேஸ்வர பூஜை போட முடியாது எல்லாம் எழுதிதான் சொல்லணும் தேமனான் முல்லை சீந்தார் சிறுநகை சிறுதகை பணிகற்காக அந்த சிறுதகைக்காக சொல்லுவாங்க என்று அருமையாக சேர்க்கல சொன்னதை இவர் சிறிய தகை ஏன்னா ஏன் பெரும் சொல்லல என்று கேட்டா நீங்க அப்படி கேட்பீங்களா என்னையா சிறிய அங்க சண்டிகேஸ்வரர் அறுபத்தி மூன்று நாயன்மாரில் ஒருவர் இங்க இருக்கிற அந்த சின்ன பிள்ளை என்ன பண்ண போது மாமாவா வந்து இருக்கிற சொத்தை வாங்கி கொடுத்துட்டு நல்லா இனிமேலாவது சபரிமாறுடா சரி மாமா அப்படிங்கிறாள் அதெல்லாம் சிறிய தகையார் அவர் அருவான் உமை நாயன்மால் ஒருவராதனால சிறிய பெருந்தகைய அளந்து பேசியிருக்கிறாங்க அளந்து பேசியிருக்கிறாங்க அவர் சிறிய பெருந்தகையார் என்று சொன்னது எவ்வளவு உயர்ந்ததோ அது இவர் சிறிய தகையார் என்று சொன்னதே உயர்ந்தது என்ன ரெண்டு பேரும் பார்த்தீங்களா தொழிலார்பாணம் பெரியபுராணம் சிறிய தகை அருமையான சொல் இதெல்லாம் ஞாபகப்படுத்து இந்த வணிகர்காக மாமனாம் படிவம் கொண்டு வழக்குரை வண்ணம் சொல்வாம் வந்து வழக்குறி சொல்கிறோம் இதோ மதுரை மாணகர் அங்க ஒரு வணிகர் நம்ம அவர் என்னன்னு கேட்டா தனபதியின்னு பேர் மணி பெயர் சுசீலின் பேர் ரெண்டு பேரும் குடும்பத்துறாங்க குடும்பத்துகின்ற பொழுது பல ஆண்டுகள் மக்கட்பேரே இல்லை மக்கட்பேர் இல்லைன்னா அந்த காலத்தில் வருத்தப்பட்டாங்க இல்லைங்களா இப்ப தனியன் தொலைஞ்சதுன்னு நினைக்கிறேன் பம்பில் ஆமாம் ஒன்னே ஒன்றுட்டான் வர வர ரெண்டு போதும்னா நாம் இருவர் நமக்கு இருவர்னா அப்போ நாம் இருவர் நம்ம ஒருவர்னா ஒன்னையும் மைனஸ் பண்ணிவிட்டா ரொம்ப நல்லதுன்னுட்டான் பம்பில் இப்போ அப்படி இல்லை மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் மங்களம் நன்மக்கட் பேர் அப்படின்னு சொன்ன அதனால இல்லவே இல்லை பிள்ளை பேர் இல்லாவிட்டா என்ன செய்யறது அப்படி கேட்டா இப்பவும் வச்சிருக்கோம் தனக்கு உறவான ஒரு பிள்ளையை தன்னுடைய பிள்ளையாக எடுத்துக்கொள்வது அதுக்கு என்னன்னு பேரு ஆமா தத்து எடுத்துக்கிறது அல்லது ஸ்வீகாரம் எடுத்துக்கிறது ரெண்டும் தமிழில் தமிழன் தமிழன் தத்து எடுத்துக்கிட்டாருங்க தத்து பிச்சைவேன் எனக்கு வழங்கல சுவாமி என்னீகாரம் யார் சொன்னு டிஎம் கே வந்து தமிழாக்கம் பண்ணல இவங்க தான் தமிழர் கெட்ட கெடு கிடையாது தமிழாக்கம் பண்ணது சேக்கில நரசிங்க முனையறையர் சிவாச்சாரியார் நம்முடைய தலையனார் இதோ திருநாவலூர் திருநாவலூரில் இந்த குழந்தை பிறந்தது மூணு வயசுல தேர்வுபட்டு விளையாடிட்டு இருந்தது நரசிங்க முனியருக்கும் சிவாச்சாரியாருக்கும் அவ்வளோ நட்பு பாருங்க ஒரு சிற்றரசருக்கும் ஒரு சிவாச்சாரியாருக்கும் உறவு இருந்தது பாருங்க ஆ உறவு இருந்தது உறவு இருந்தது குழந்தையை பார்த்தார் சிவப்பா நல்லா இருந்தா சிவாச்சாரிய குழந்தையா அதனாலங்க நேராக அப்பாடு பண்ணார் நம்ம வெளியில தம்பி விளையாடிட்டு இருக்காங்க ஆமா விளையாடி வளரட்டுமே சமவந்தி போறியடே வளருது பக்கா சிவாச்சாரியார் குழந்தை யார் வீட்டில் வளர்கிறது ஒரு சிற்றரசன் வீட்டில் வளருது சமயத்தை விடவா நீங்க சாதிச்சிட போறீங்க சாதிச்சிட போறீங்க அருமையாது அப்படி ஆனா அங்க அரண்மனையில் இந்த குழந்தை வளருது அதனாலதான் கடைசி வரைக்கும் நெய்விரவு கரிசோறு முப்போதும் வேண்டும் சிவாச்சாரியார் சக்கர பொங்கல் போதும் வளர்ந்தது அரண்மனை கரி முதல் கொண்டு இருக்கணும் என்னைக்கே வேற நெய் விரவு கரி சோறு முப்போதும் வேண்டும் நாத்து இல்ல சரிக்காது இதெல்லாம் இருதான் நூற்றாண்டுக்குப்ப ஏன் ஜெடிக்கும் போடா கொழுப்பு சொத்து வந்துடும் இருபதாம் நூற்றாண்டில் வச்சுங்க காய்கறி பொறியியல் கூட்டு போக்குவரத்து நெய் நெய் அல்லவா ஆடி போட்டுது அதனால அந்த அரண்மனையில வளர்ந்தது வளர்ந்த உடனே வளர்ந்த குழந்தைக்கு எப்படி கொண்டார் மகன் என்பதற்கு அருமையான தமிழ் மகன் யாரும் மகன் சொன்னா உண்மையான மகன் மகன் தன்மை மகனாம் தன்மை தமிழாக்கம் தத்து என்ற ரெண்டையும் தூக்கி அறிஞ்சிட்டு மகன் கேள்வ நேர்கொளி கோட்புலியார்த்து கலைக்கிறோம் எங்க கோட்புலியாருக்கு ரெண்டு பொண்ணும் சுந்தரர் கொடுத்த ஞாபகம் சுந்தரர் வந்தார் அங்கே சிவாச்சாரியார் அவர் கோட்புலியார் வேளாளர் பொண்ணை கொடுக்கிறார் ரெண்டு பொண்ணையும் அப்படியா பாலாராஜா அவர் என்ன இவரு நல்ல வயது பாப்பா வழியில் உட்காந்து பொன்னா பாராட்டிட்டாரு பொன்னா அப்ப இந்த ரெண்டு பெண்களையும் என்ன கொண்டார் சுவீகாரம் தத்தல்ல மகன்மை கொண்டார் மூணு சுழியா மூணு அப்ப மகள் என்பதற்கு பெரிய இல்லைன்னா ஈடு கொடுப்பதற்கு மகன் வாழ்க நூத்தம்பது நூத்தி அறுபது நடத்தினீங்களே இன்னும் மேலும் மேலும் ஆயிரம் ஆயிரமாக நடத்தி நீங்களும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பைணவமாக இருந்தா பரவாயில்ல பல்கோடி நூறாயிரம் ஏன் நம்ம தமிழ் நம்ம விடுறோம் பழ அடியாரோடும் கூடியதுமீ மகன்மை கொண்டார் அப்ப ஒரு பெண்ணை வந்து எடுத்த மகன்மை மூணு சுழின்னா மையன்னா மகளாக கொண்டார் பையனை எடுத்தா ரெண்டு சுழின்னா மகன்மை கொண்டார் இந்த அருமைப்பாடு பெரிய புராணத்தில் தான் நாம் பார்த்ததில் முருகோ முருகோ எனவே இப்பொழுது இந்த ரெண்டு பேருக்கும் யாருக்கு தனபதி சுசீலைங்கிற ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை இந்த தனபதிக்கு ஒரு தங்கச்சி தங்கச்சிக்கு ஒரு பையன் அந்த பையனை மகன்மை கொண்டார் அதுக்காக தான் அதனால பார்த்தார் தங்கச்சி பிள்ளை தானே தங்கச்சி பிள்ளை யாரு இது மாமா மருமகன் தானே அதனால தா வீட்டு பிள்ளையா எடுத்துக்கிட்டா வளர்க்கிறது வளர்ந்தால் இப்போ யார் இருக்கிறா தான் வீட்டில் தான் இருக்கிறார் தான் மனைவி அப்புறம் மகன்மையாக கொண்ட தங்கைக்கு பிள்ளை தங்கையும் இருக்கிறா கூடவே இருக்கிறார் தங்கையும் மனைவியுமாக இருந்த எவ்வளோ ஒத்து போகுதுங்களா குடும்பம் அந் எந்த காலத்துலேயுமே ஒத்து போகிறது இல்லை என்ன பண்ணி தொலைக்கிறது கொஞ்சம் அப்படியே வந்தது சிறு பெணக்கு ஒரு நாள் கொஞ்சம் பெரும் பெணக்காக வந்தது வந்த உடனே என்ன பண்ணிட்டான்னு கேட்டா தங்கச்சிக்காரு ரொம்ப இந்த மனைவி கோச்சுக்கிட்டா பண்ணிட்டேன் என்னடி உன் வயிற்றுல ஒரு குஞ்சு இது பிறக்கல என் வயிற்று குஞ்சை வச்சுக்கிட்டு உட்காந்து பிரமாணம் பண்ற கெட்ட கேடு உனக்கு என்னடி அப்படின்னு கேட்டுட்டான் உனக்கு பிள்ளை பெறத்துக்கு வாய்ப்பு இல்லை என் பிள்ளையில உன் பிள்ளையா வளருது பெரிய பேச்சு வேற பேச்சு அப்படின்ட்டான் அப்படியே சுரீட்டு தனபதி என்னங்க இனிமே இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் இப்படி உங்க தங்க பேசுற அப்படியா அப்படியா பேசினார் தங்கக்கையும் சொல்ல முடியல மனைவியும் சொல்ல முடியல சிவசிவு இங்க யாரையும் குறிப்பேன் அல்ல இந்த சிக்கல என்றும் வராமல் இருக்க ஏன்னா நமக்கு நமக்கு ஒரு மாமனாக வந்து வடக்கு வரைக்க போறதில்லை அதனால இந்த வழக்கு வரவேடா சுவாமி நமக்கு எல்லாம் இந்த தொழிலாளர் படிப்பதனால யாருக்கும் இங்க வராமல் இருப்பதாக நல்ல சிக்கல் சரி என்ன பண்ண இவன் மூஞ்சலியும் முடிக்க விடாது நாத்த நான் மூஞ்சலியும் முடிக்க விட சரி வாத்தார் இனிமே நமக்கு என்ன தீடு சொத்து நல்லா எல்லாம் குடுத்துருங்க எல்லாம் குடுத்துருங்க சொத்து வேணாம் ஒன்னும் வேணாம் நேரம் போவோம் திருப்பண்ணத்தில் ஒரு லெட்டர் வாங்கிட்டு போவோம் காசியில கேதார் கட்டத்துல உட்காந்துக்கும் வாங்க அப்படின்னாரு உம் கேதார் கட்டம் அருமையா காவிரி பக்கத்திலேயே காசி குமாரசாமி மடம் இருக்கு அது நல்லதான் சரி வாழதான் எல்லாம் பையன்கிட்ட ஒப்படைச்சு தங்கச்சி ஒப்படைச்சு இந்தம்மா நீ ஆச்சு உன் புண்ண பிள்ளைய ஆச்சு எல்லாம் ஆச்சு வருகிறோம் வணக்கம் அப்படின்ட்டாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பணம் வச்சுக்க தினமும் கங்கையில நீராடுவோம் அவர் பின் புகுவேன் அனுபவமா நம்ம கொள்ளலாம் வாடி அவன் இங்க போச்சு ஒரு மாதம் ஆச்சு தெரிஞ்சுட்டாங்க எப்படியோ அக்கம்பா இனிமே எங்க அந்த ஆள் வரப்போறார் கிடையாது இவனோ பையன் சின்ன பையன் இவன் வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவோ ஒன்று அவ்வளவு ஒன்று பெரிய கெட்டி காரியம் எனவே இவ்வளவு சொத்து இந்த பிள்ளைய கொடுத்துட்டு போட்டான் இதை மெதுவாக புடுங்கடான்னா பகையே வந்து ரொம்ப அயலார்த்த இருக்கிற பகையை விட சுற்றத்தாறு தான் பகையுண்ண என்ன பண்றது என்ன பண்ணாங்க ஆமா நாங்கள் அந்த நிலத்தை எடுத்தோம் அந்த நிலத்தை எடுத்தான் கடலாக்கு எடுத்துக்கிட்டான் கிடையாரம் எடுத்துக்கிட்டா எல்லாம் எடுத்துக்கிட்டான் எல்லாம் எடுத்து கையில் இருக்கிற சதவீதம் எல்லாம் எடுத்துக்கிட்டான் திராவிட விட்டான் இந்த தங்கச்சிக்கார் என்ன பண்ணுவா அண்ணா நீங்கள் இருந்தீங்கன்னா அப்படிலாம் ஆகுமா அன்னி நீங்கள் எப்படி இருந்தால் ஆகுமா நமக்குள்ளே சண்டை வந்ததுனால பார்த்துக்க இந்த பையனுக்கு உருப்படாமடிச்சு என்னையும் உருப்படாம மடிச்சுட்டாளே என்ன செய்யறது என்ன செய்யறது திக்கற்றவருக்கு திக்கற்றவருக்கு தெய்வமே சொல்லி அதனால் நீரா போய் என்ன செய்தாரில்ல ம் எல்லாம் தனித்தனியா பிச்சுக்கிட்டு வந்துட்டு எல்லாம் தானே இதெல்லாம் ஒரு நான் ஒருத்தி ஒரு மகன் பாடா ராஜா நமக்கு யாரும் இல்லடா இங்க இருக்கிற சொக்கநாதர் தான்டா பாடா அழைச்சிட்டு பெருமானி ஒரு தீ நான் ஒருத்தி ஒரு மகன் சொல்லணுமா ஒரே சொல்லணுமா ஒருத்தி தெரியாது நான் தெரியாது ஒருத்தன் தெரியாது திருவிழா பணம் தெரியுது அவ்வளவுதான் ஒருத்தி நான் ஒரு தீக்கிந்த ஒரு மகன் இவனும் ஒன்னும் பெரிய அறிஞநா இல்ல பட் வாட்ல இவன் எப்படி இருக்கிறான் தேரும் கருத்திலாச்சிருவன் சின்ன பையன் ஒண்ணும் தெரியாது வேறு களை கனும் காணேன் ஐய எங்க சுற்றத்தாறுலாம் நேர் எனக்கு நேர் பழமையா எல்லாம் சொத்துறதுக்கு தவிர நீங்களை காப்பாத்தலை அதனால உம் ஆள் அறவோர்வேரும் அருட்பேரும் கடலீ நீ கருணையே வடிவானம் எல்லா உயிரளுக்கும் நீதான் ஆங்காங்கே இருந்து உணர்த்துகிறாய் வேற யாரு பயனுக்கும் இருக்கு அதனால எங்கும் இருத்தி நீ இங்க தான் இருக்கிற ஆக்குமிடமெங்கும் நீக்குமன் இருக்கின்ற பரிபூர்ணம் அப்படி இருக்கிற நீ ஆரிய உனக்கு தெரியும் எங்க அண்ணன் கொடுத்தது எங்க அண்ணன் சொத்து இது நாங்க வாங்கினது தெரியும் நாங்க அனுபவிக்கிறது தெரியும் இந்த ஊராணம் எடுத்துக்கிட்டான அப்படியே கைதொழு பரவி காலுர வணங்கி திருமுருகாட்டுப்படை இந்த கால் கீழே படும்படியா வணங்கணும் அதான் கைதொழு பரவி காலுர வணங்கி இது திருமுருகாட்டுப்படையில இருக்கு அத பின்னாலும் என்ன வடிவு கொடுத்து இந்த அஞ்சு உறுப்பு வணங்கின எட்டு உறுப்பு வணங்குனா அட்டாங்க பஞ்சாங்கம் அஞ்சு உறுப்பு மட்டும் வந்த பஞ்சாங்கம் என்றெல்லாம் சொன்னோம் அல்லவா ஐந்து உறுப்புகள் எட்டு உறுப்புகள் வணங்குவது நல்ல முழுமையா வணங்கினாராம் வணங்கி தன் பெரும் செல்வம் எல்லாம் மறு மகன் யாக்கி அன்புகள் மாணவியோடும் ஆறுந்தவ சென்றான் ஆண்டவனுக்கு தெரியணும் இருந்தாலும் சொல்றா இவ்வளவு இந்த பையன்தான் எங்கிட்ட என்னுடைய பையன்தான் தான் மகன்மை கொண்டார்கள் எடுத்துக்கிட்டு பையனுக்கு எல்லாம் கொடுத்தாங்க இப்ப என்னமோ ரெண்டு பேரும் எங்க அண்ணனும் அண்ணியுமா நேபாளம் காசி கையலாயம் போயிட்டு வரேன்னு போயிட்டாங்க அல்லவா நானும் இவனுந்தான் இருந்தோம் இருந்ததுனாலே என்னாச்சு பின்பு அவன் வரவு தாழ்ப மறு மகன் பெற்றவெல்லாம் வன்பினால் வழக்கு பேசி பவ்வீனார் தாயமாக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க சுவாமி அப்படின்னா என்னென்ன இருந்தது உங்ககிட்ட சொத்து பட்டியல் போறாரு இப்போ சொத்துன்னு என்னன்னு கேட்டால் ஒன்று நிலமாக இருக்கிறது கூட போட்டுது ஆமாம் பனியாறு லிட்ட வேலை வாங்க முடியல உயிரை விட்டுட்டான் பணக்காரெல்லாம் வித்துட்டு போட்டு பேச பேங்க்கில் போட்டு ஒன்றாந்தேதி வாங்கிட்டு போடலாம் வேண்டும் இப்ப ஏன் தொழில் வளமும் விவசாயமும் அதிகமா போவலன்னு கேட்டா ஒன்று இயற்கை சூழல் ஒன்று இன்னொன்று இந்த சூழல் ஒன்று என்னது ஆமா நீங்க தொழில் வச்சிங்கன்னா வேலை வாங்கும் போது ஆவும் போனஸ் கண்ணாடி உடை அப்படின்னு அதனால தொழிலையும் போட முடியல வேளாண்மையும் செய்ய முடியல பார்த்தா தூக்கி அதை பாட்டு போடுறா வெற்றி இல்லை ஒன்னாம் தேதி நான் பாட்டு அருமையா போட அப்படி எப்படி